ஒன்றை எனது அடியார்களில் நல்லவர்களுக்கு நான் தயார் செய்து வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறினான் என கூறிய நபி சொல்லுவாள் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் ஒன்றை அவர்களுக்காக நான் மறைத்திருப்பதை எந்த ஆத்மாவும் அறிய முடியாது என்ற முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தை நீங்கள் விரும்பினால் ஓதிக் கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள்